சரி நாரைக்கு முத்தி கொடுத்த படலம் நாரைக்கு முத்தி கொடுத்த படலம் சின்ன வரலாறு இருந்தாலும் கூட ரொம்ப அருமை ஆகவே முத்திங்கிறது மக்களுக்குத்தான் மட்டுமல்ல சாதாரண பறவைகளும் ஓரறிவான இருக்கிற முள்ளி செடி கூட முத்தி பெற்றது முள்ளி செடிவா அது கூட முத்தி பெற்றதை நாம் நம்முடைய சந்தானாச்சாரியா செய்திருக்கிறாங்க அதனால நாரைக்கு முத்தி கொடுத்து இந்த பறவைகளிலேயே நாரை இருக்குது அதுக்கு வந்து கால் சிவச்ச சிவப்பா இருக்கும் சிவப்பா இருக்கும் அந்த சட்டி மட்டும் நாரை விடுத்து அது அந்த காலத்துல எல்லாருமே சொல்லுவாங்க நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்பு அது என்னது பழங்கு பழம்படுபனையின் கிடங்கு வளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீ மனவியம் என் மனைவியும் தென்றிசிக்கு ஏகுதி ராயின் ஒரு ஆள் அங்க இருக்கிறாங்க அதனால கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேடது தளி பேழையுள் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிற பாம்பு எப்படி பெருமிச்சு நாளைக்கோ நாளைக்கோ இருக்கும் அது போல ஏழையாளனை கண்டனம் சொல்லுங்களேன் நினைவுபடுத்தணும் எனவே அதெல்லாம் தூது விடுவது இங்கேக்கு முத்தி கொடுக்கிறார் இப்படிதான் நாம் இங்கே செலுகிறோம் நேராக மதுரைக்கு செலுகிறோம் அத்தி தந்த விமான அழகியார் பத்தி தந்த பறவைக்கு மந்திர சித்தி தந்த திறனிது நாரைக்கு முத்தி தந்த கருணை மொழிகுவாம் கறிக்குருவிக்கு உபதேசித்தார் ஒரு பறவைக்கு இப்பொழுது ஒரு பறவைக்கு முத்தி கொடுத்ததை சொல்கிறார் அது குருவி இது நாரை அப்படின்னா ஏக்கு நீர் வைகை நாட்டோடு தென்புலத்து ஆக்கு மாடவைப் போன்று உளது வைகை அந்த வைகையில ஒரு ஒரு தென் திசையில ஒரு மாடங்களோடு கூடிய ஒரு நகரம் இருக்கான்னு பேர் சொல்லல இருக்கு தாமரை வாவி ஒன்றுள்ளதால் சின்ன நகரம் அது மதுரைக்கு வைக்கு தென் தெற்கே ஒரு சிறுநகரம் அங்கே ஒரு சிறிய குளம் அந்த குளத்துக்கிடையில ஆழமிக்க வாய்ப்பெய்து சூட நந்து முத்தி நம் துரைக்கனி தாழ்வதோட குளத்துல அதனால நாரையை தீங்கும் நம்ம திருவள்ளுவர் கொக்கு பிடிச்சார் பிடிச்சி அதை பார்த்து ரொம்ப அருமையா அதுல ஒரு அறவரை சொன்னார் மற்றதன்ட கொடுத்துவ போகும்போது பொக்கு போக்குன்னு குத்துமா கொத்தாது ஏன்னா இது கொத்தும் போது அது வரி போட்டுதுன்னா இது மூக்கு போவும் அதனால குத்துனா ஒரு மீன் வாயில் கிடைக்கணும் அதான் நீ கொக்குன்னு அர்த்தம் என்ன என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுது யார் போய் ட்ரைனிங் கொடுத்தாங்களா பிஎட்டு எம்எட்டு ட்ரைனிங்காக படிச்சது கிடையாது அப்படியே போய் கிடையாது கூம்பும் பருவத்து கொக்கொக்கவனினு இந்த பூனை இந்த பால குடிக்குமான் இந்த மீன்லாம் ஒரு தட வரும் பேசாம இருக்கும் இன்னும் மூணு நாள் தடவை வரும் அப்ப பேசாம இருக்கும் அது நல்ல மீனா நிறைய வரும்போது கொத்துனா ஒன்னாவது ரெண்டாவது வாய்க்குள்ள வரணும் அந்த மாதிரி நேரத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி அது பாட்டு குடுகுடுவா குடுகுடுவா வரும்போது ஒரு குத்து அது போல நீ உனக்கு சரியான காலம் இல்லைன்னா பேசாம இருக்கும் நல்ல காலம் ஆச்சபோது முயற்சி செய்யும் காலம் அறிதல் என்று ஒரு காரியத்துக்கு நமக்கு இருக்கிற வலிமை என்ன நமக்கு இருக்கிற நமக்கு சரி நாம செய்யற முயற்சி செய்யும் போது ஏற்பட்ட நமக்கு நாலு பேர் வருவாங்களா எதிரி தொய்வு ஏற்பட்டா நாலு பேர் வருவாத்தி ஆயிரம் பேர் மழை இந்திய செய்தல் பெரிய தாமரை ஓடைவியன்கரை இறைகோள் நாரை இருவினைப்பவமும் வறியதாகி வரப்ப வரந்ததால் கொஞ்ச காலம் போனேன் மழை பெய்யல மழை இல்லைன்னா எது இருக்காது தண்ணீர் குண்டும் தானல் காது ஆகிவிடும் நெடுங்கடலும் தண்ணீர் வந்து வங்காள அருவிக் கடல் எல்லாம் இந்துமாக பேசிட்டியே அந்த கடல் கூட மழை பெய்யவில்லை என்றால் என்ன குன்றும் தண்ணீர் குன்றும் அல்ல தன் நீர்மெய் குன்றும் தன்னுடைய நீர்மையா குணம் அந்த குணம் போயிடும் அப்போ நெடுங்கடல்ல கூட மழை பெய்யல சொன்ன அந்த கடலுக்கு இருக்கிற பண்பு போயிடும் கடலுக்கு இருக்கிற பண்பு என்ன கடலுக்கு இருக்கிற பண்பு என்ன தண்ணீர் குறையும் தன் நீர் பண்பு என்ன எத்தனையோ உயிர்கள் வாழ்கின்றன கடலுக்குள்ள அது போல மட்டாமல் முத்துக்கள் பவளம் எல்லாம் தோன்று இந்த கடல்ல வாழ்கிற உயிரினங்களோ அந்த முத்துப்பவளம் தோன்றுதலாகிய குணம் அந்த கடலுக்கு உண்டு மேமழை இல்லைன்னா கடலில் அதெல்லாம் வராது மேல்லை இல்லைன்னா அவை எல்லாம் தோன்றும் படாமையும் முத்து முதலிய தோன்றாமையுமாம் வளர்த்தி எழுத மாட்டாங்க வளர்த்தி எழுத தெரியாத நல்ல தமிழில் மிகச் சுடிங்களை நீர்மை குண்டுதல் ஆவது உயிர்கள் பரவாமையும் கடலுக்குள்ள என்னென்ன உயிர்கள் எல்லாம் வாழும் அதெல்லாம் வாழாது முத்து முதலியன பட அமையுமா தோன்றாது ஆகவே அப்படி எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் தன் நீர்மை குன்றும் ஏப்பா அந்தது என்ன திருவள்ளூர் வந்து மழை பெய்யல என்ன தண்ணீர் குன்றும்னு சொல்லல தன் நீர்மை குன்றும்ங்க அப்படின்னா என்ன ராஜா அப்படின்னா அதுதான்டா எனக்கு வழங்கல ஒரே இருந்த சந்தர்ப்பத்தில் யோகிதல்ல உனக்கு ஒரே வேண்டாம் பெரிய மேதாட்டா என்ன பரிமையுக்கு நஷ்டமா அல்லது ஒரே நஷ்டமா கிடையாது உனக்கு அறிவு நஷ்டம் சிவம் போட்டோம் ஆகவே அந்த மழை இல்லாமையினாலே இங்க வந்து அந்த ஓடையில தண்ணீரும் குண்டியது தன் நீர்மையும் குண்டியது போக்குவரத்து தண்ணீர் வத்தியது சொல்லணும் நம்ம சேக்கலாருடைய வருகனால இருக்கிற மீன் மட்டுமா வறண்டது பரிஞ்சோதி மனிதர் அது மட்டும் வறண்டு போல இன்னொன்னு வரண்டது அதுதான் கிட்ட இருக்கிற ஆழமான புலமை ஞான புலமை இந்த நாரைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் முத்தி கிடைக்க வேண்டிய நிலைமை இருக்கு இது இருக்கிற மீன் எல்லாம் வேட்டை விட்டு இருந்தா எப்படி கிடைக்கும் இருக்கிற மீன் எல்லாம் விட்டுதுன்னா எப்படி முத்தி கிடைக்கும் அப்படியான முத்தி எப்ப கிடைக்கும் சைவதானம் படிச்சவங்க இருவினை நீங்க முத்திங்கிறது கிடைக்கும் எது நல்வினை தீவினை ஆகிய இருக்கும் அப்ப இருனையும் மும்மலங்களும் நீங்கினால்தான் எது கிடைக்கும் முத்தி கிடைக்கும் இப்ப நாரைக்கோ முத்தி பின்னால கிடைக்க போகுது இங்க குளத்தில் வந்து மீன் வறண்டது மீன் வறண்டது மட்டுமா சொல்லணும் இல்லை இந்த இருவினை வறண்டது போல அந்த மீரும் வறண்டது உத்தி சேக்கலாருடைய அறிக்கை இளையான் முடிமாளர் இரவு நேரத்தில் போய் ஒண்ணு ஐயோ நீங்க சாதம் இருக்கு கறிக்கு ஒண்ணு இல்லையா அந்த அம்மா சொன்ன ஒண்ணு பதினொன்று மணிக்கு கொள்ளையில போய் என்ன பண்ணுகிறார் அந்த கீரை இருக்கிறது அப்படி பிடுங்குற கீரையை பிடுங்கிறார் எல்லாரும் என்னடா பிடுங்குறாங்கன்னு சொன்னவனே கீரை பிடுங்கிறார் சேக்கடா பெருமான் மட்டும் என்னன்னு சொன்னார் என்னன்னு சொன்னார் கீரையவா பிடுங்கிறார் இல்லை பாசப்படி முதல் பறிப்பார் போல இவர் பாசமாகிய கீரையை முழுத அடியோடு பறிக்கிறார்தான் பாசமாம் பத்தருத்து பாரிக்கும் ஆரியனே அங்க போய் உணர்ந்து இந்த பாசங்கள் முழுமையை நீங்கினால்தான் பெருமானை காண முடியும் ஆகவே இந்த சரி நேரத்தில் அவருக்கு முத்தி கிடைக்க போகுது அதனால கீரையை பறிச்சா முத்தி கிடைக்குமாடா கீரைதான் தெரியுது ஆனால் பாச பழியும் முதல் பறிப்பார் போல பறித்தவை கரிக்கண்கே சொன்னார் அந்த வாட வற்றியது இல்லை இருவினை வற்றியது இன்னொரு குளத்துக்கு எங்கே போகிறது நுரை சரித்தனோன் திரைநாரையும் இறை விரும்பிய வாவிகந்தோரி விரைய வந்தொரு காணிலை விழுந்ததால் குறையிலோ கிடனாகும் பொங்கர்வாய் அப்படி அந்த குளத்தை விட்டுட்டு பறந்து பறந்து பறந்து பறந்து இன்னொரு இடத்துக்கு வந்தது அது நல்ல நாலஞ்சு மரம் எல்லாம் இருந்து சோலையா இருந்த இடம் அங்க வந்துதான் வந்த உடனே அங்க ஒரு கூட்டம் இருக்குது கூட்டம் யாருன்னார் காட்டில் வசிப்பவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு முனிவர்கள் முனிவர்கள் அந்த முனிவர் முத்தரான முனிவர் குழா தொடும் சுத்த ஆனந்த வாரியுள் தோய்ந்து தன் சித்த மாசு சிவமாகிய சத்திய தவமாமுனி தங்குமாள் நல்ல முனிவர் கூட்டங்கள் வந்து இடம் கூப்பிடல் சுத்தெங்கும் படித்துறை கோப்பமைந்து குடிசத்தியாமடம் காப்பமைந்ததோர் கயந்தரை உள்ளதால் அந்த காட்டில் ஒரு மடம் மடத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் இந்த நாரை பார்த்தது ஆஹா மடம் மடம் பக்கத்தில் ஒரு நாரை புண்ணியம் புண்ணியை ஈர்ப்பறந்து என்ன செய்கிறார்கள் என்னென்ன மரம் நல்ல மரம் இந்த நாரை போய் உட்கார்ந்துதான் உட்கார்ந்து ஆய்ந்த மாதவர புனித தடம் தோய்ந்து அந்த முடிவுகள் எல்லாம் நீராடுறாங்களா வங்க திருவம்பா ஞாபகத்துக்கு வந்துட்டு என்ன ஞாபகத்துக்கு வந்தது தடம் பொய்கை என்ன கையால் குடைந்து உன் கடல் பாரி அதனால பெண்கள்லாம் போய் விளையாடும் போது இந்த கையிலாம் தண்ணி அப்படியே விளையாடுவாங்க முனிவர்கள் அப்படி எத்தலை இருந்தாலும் ஒரு தரத்து நாலு தரம் முழுவாங்க முழுது என்ன செய்வா என்ன செய்ய சொல்லாம் முடிந்த அந்த ஆறு குளம் போகும் போது ஒன்னு கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ திருமந்தரத்தை சொல்லிக்கிட்டே முழுவுன்னா ஒரு அஞ்சாறு தானே முழிக்கணும் முழிக்கணும் போனோம்னா இடுப்பில் துண்டை கட்டிகிட்டு பட்டுனு முழிக்கணும் கொடுக்குற மாதிரி இருக்குது இங்கே எப்படி இருக்குன்னு அது அப்படி இப்படி ஊற்றிக்கிறது இந்த இந்த வேலையெல்லாம் வரக்கூடாது போன பட்டு தலையை முடிவுணும் முழுவிட்டு நல்ல தலையை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தேய்க்கணும் அந்த சூடு கீழே வந்துடும் நீர் கொள்றதோ போக்குவரத்தோ இந்தியாதிகள்லாம் ஒன்று வராது கூடுமானம் வராது எந்த தண்ணியும் சரியாக வந்துடும் எந்த தண்ணியும் சரியாக வந்துடும் அப்புறமே நல்ல குடம்பெல்லாம் இருக்கிற மீன்கள் நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சு போகுதான் நுழைஞ்சு போகுதான் அத போய் இந்த நாரை அந்த முனிவர்கள் நீராடுவதும் அந்த சடையின் மீது அந்த மீன்கள் பார்த்தது சாய்ந்தவார்தடை கத்தையில் தத்து மீன் பாய்ந்து பாய்ந்து திருமேனியை தீண்டயத்தவம் செய்தனவே ஒல் என்று அந்த நாரிக்கு என்ன புத்தி வரணும் ஆகா மீன் கிடைச்சு சாப்பிடலாம் என்ன வருது ஆனா வரது கேட்டாடா அந்த முனிவர் சடையை நாம சேர்ந்த முடியல இவ்வளவு மீனம் சீர்ந்தது இந்த புத்தி ஊர்ல இருக்கிற நாரைக்கெல்லாம் வருமா வராது எந்த நாரைக்கு வரும் இருவினை நீங்கிய நாரைக்கு வரும் அதனாலதான் இருவினை நீக்குமா சொன்ன ஆமா ஊர்ல இருக்கிற நாறைக்கெல்லாம் வருமா ஆளும் என்ன வைப்பேன் பாடுறது யோகியதையா பாடுங்கயா குடிக்கும்ப போய் பார்த்துட்டு ஆடா ஆடாம் இந்த நாரைகள் என்ன தவம் கிடைச்சதோ தடையத்தோட எங்கயாவது ஏன் அப்படி போட்டு கிணி கிணிங்க அந்த கருத்தனர் மக்கு பயலே நீ சொல்றதும் ரைத்து நான் சொல்றதும் ரைத்து நீ சொல்றது உலகத்து நேர நான் சொன்னது இருவனின் நீக்கம் பெற்றனாரு இருள் செயர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் செயர் பொறுப்புரிந்தார் மாட்டு இருவனி எங்க சொன்னார் மொதலிகாரத்துல சொன்னார் கடவுள் கொள்கைப்பா நடப்பார் எந்திரிப்பா நடப்பார் இருவனி சேரா அப்படிங்கிறானா என்னதான் பண்ணான்னு தெரியறது கே முருகா முருகா முழு பூசணிக்காய் சோதனை மறைக்கிறது கிடையாது முருகா போட்டோம் எனவே உலகத்தில் இருக்கிற நாரைக்கு இந்த மாதிரி புத்தி வராது இந்த இருவினை நீக்கத்தினால் பெற்ற நாரையாதலால் அடார தடையை தீண்டுகிறதே இந்த மீன்கள் நமக்கு அது கொடுத்து வைக்கலையே வேண்டு நாரி வருத்தங்கிருந்ததால் தன்னிகதவத்தோர் யாரும் தடம் படிந்து மன்னிய கரும முற்றி சந்தியா மடத்தில் வைகி நீராடினார்கள் நீராடிய பின் நீராடினார்கள் எல்லா முனிவரும் மேல வந்து உட்கார்ந்தாங்களாம் உட்கார்ந்து அதெல்லாம் பார்க்குது இந்த நாரை மின்னிய மகுடம் சூரி வேந்தனாய் உலகம் காத்த பொன்னியல் தலையான் கூட புறாண நூல் ஓதுகின்ற அந்த காலத்துல என்ன பண்ணுவான் ஒவ்வொரு நேரத்தையும் நாடிய ஒதுக்கி வச்சிருவாங்களாம் வாத்தியாருக்கு தானே போடுறீங்க வேற யாருக்கா போறீங்களா தான் போறீங்க சரி நீங்க கோப்பம் கிளர்க்கா இருக்கவங்க யாரும் கிளர்க்கா இருக்கவங்களுக்கு தினமும் இந்த பத்து டு பதினொன்னுக்குள்ள இந்த மாதிரி கோப்பை முடிக்கணும் பன்னெண்டு இந்த கோப்பங்கள கிடையாது காலையில பாத்தி குத்துல இருந்து பாத்தி கொடுத்து நீங்க ஒருத்தருக்கு தானே சொல்றீங்க பாத்தியாருல பாத்தியார் ஒருத்தனுக்கு தான் போஷணும்னு கொடுத்து முடிக்கிறது எல்லாம் பின்பற்றது போவாது எப்படி போகாம இருக்கும் பணியும் திறமையும் குடிச்சவரா போயிட்டு இருக்கு நான் என்ன வாத்தியாரம் உங்களுக்கு தான் போட்ட முடிக்கணும் அது எப்படி முடிக்கணுங்கிறது அது வேற விஷயம் அதெல்லாம் வேற விஷயம் முடிக்கணும் முடிச்சுடுவோம் ஒரு பேப்பர்ல அது பையங்க வந்து அந்த வாத்தியாரை மதிப்பிட்டு அப்பதான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இப்போ சொல்ல புத்தி வருது ஏன்னா நீங்கள் சம்பள உயர்வு பண்ணால் மட்டும் போதாது சம்பள உயர்வு பண்ணுவங்க அந்த வேலையை எப்படி செய்கிறாள் என்பதையும் கவனிக்கணும் இதைத்தான் நீங்க சம்பளம் அந்த வேலையை எப்படி செய்யறாங்கிறது மேற்பார்வை முதல்வர் தெரியும் வேலை செய்யறவனுக்கு ராஜ்பாய் அத்வானியும் தெரியும் ஆசைக்க முடியாது உறுப்பிட தான் உட்பட போயிக்கலாங்க போக வேண்டிய அச்சமும் இல்லை பொறுப்பும் இல்லை எப்படி வாரியாருக்கு போஷன் முடிக்கணும் இருக்குதோ அது போல பேருக்கு அங்க இருந்து கொண்டாந்து கொண்டாந்து மைல் போயிட்டு வருது அப்பா இது அடிக்கடி வந்து காத்து இறங்குது இன்னும் இது சரியா இருந்து இது சரியா வேலை செய்யல என்று சொன்னா ஒரு மணி நேரத்துல வேலை நீங்க கொடுக்கணும் ஒரு கணக்கு வழக்கம் இல்லையா சுவாமி எங்கேயுமே இல்லையே அப்படி எப்படி நாடு விரும்புறோம் எங்க வாத்திகளுக்கு தான் போட்ட முடியும் போட்ட முடியல ஒரு பாட்டு வச்சுட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாட்டு குடிச்சா கூட எங்க ஆசிரிய போட்ட முடியல ஒரு பாட்டு அப்ப முன்னூத்தி ஒன்பது கிழிக்கியான இந்த காலத்துக்குள்ள என்னென்ன வேலை செய்யணும் என்ன செய்யுது பட்டியலைங்க மேற்பார்வை ஆர்பாக்குறா சில கண்ணாடி திறக்கவே முடியல பயில்வான் வந்தா கூட திறக்க முடியாத இருக்கு அந்த கண்ணாடி கதவுகள் சிலது அல்லவா மாமடை போற்றதும் மாமடை போற்றதும் ஆயிறு போற்று கண்ணாடியே இல்லை மேலே வேற உழவு இதெல்லாம் ஏன் இல்லை கவனிப்பார் முருகா எனவே இந்த மாதிரி அவர்கள அருமையா அந்த நீராடி நீரும் மாடி என்ன செய்தாரலாம் வரையறுத்துக்குள்ளாரலாம் அந்த காலத்தில் ஒரு பகல் பொழுது பத்து நாழிகை இல்லை முப்பது அதுல அரசன் என்ன பண்ணுவானா காலையில பத்து நாழிகை அவங்கெல்லாம் நாடிகை கணக்கு முப்பது நாடிகள் சரிங்களா பத்து நாழிகை அறத்திற்காக செலவு செய்யணும் என்ன அறம் நமக்குப்பா எல்லாம் இந்த கோவில் குளம் எல்லாம் சரியா அதெல்லாம் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கா சரி ஆங்காங்கு வைத்திருக்கிற அறக்கட்டளைகள் எத்தனையோ இருக்கு அவையெல்லாம் சரியாக வேலை செய்கின்றனவா மக்கள் வந்து அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இது பத்து நாடிகை கவனிக்கணும் அடுத்த நாள பொருளாதாரம் பொருளாதாரம் என்னது தொழில் வரி கட்டணும் அதுக்கப்புறம் பின்னால பத்து நாளிகே இன்பத்து இன்பமா இருக்கலாம் இன்பமா இருக்கலாம் எத்தனை மணி நேரம் நாலு மணி நேரம் வழிபாடு ஒன்பது மணிக்கு ஒரு மணி வரைக்கும் இது மத்தியான சாப்பிட்டு வந்து ரெண்டு டு நாலு இன்பமான பொழுதுபோக்கு அறம் பொருள் இன்பம் அந்த மூன்று எரியனார் கலவியில் இருந்து இந்த உரை இந்த அந்த மாலை நேரத்தில் இன்பம் சொன்ன மாதிரி பொண்ணை வளமுரிமை அறநூல்கள் ஓதுதல் புராண நூல்கள் ஓதுதல் பக்தி நூல்கள் நேரம் இல்லைங்கிறம எதெடுத்தாலும் இப்படி ஒதுக்கிக்கணும் சொல்லுவது நம்முடைய தமிழ்நூல்கள் ஒதுக்கணும் வாழ்நாள் அப்ப முதல் பத்து நாடிகை அறமும் அடுத்த பத்து நாடிகை பொருளும் அடுத்த பத்தி நாடி இன்பமாக போட்டுவியல் ஒரு நூல் இந்த முனிவர்களுக்கு நல்ல அருமையா அன்னைக்கு என்ன புராணம் எடுத்துக்கலாம் மதுரை புராணத்தை என்ன இருக்குது ரொம்ப அருமையாக சரி கூடல் புராணு மதுரை புராணத்தை மறந்துட கூடாது குளிச்சதை பார்த்தது அந்த மீன்கள் பிறந்ததை பார்த்தது பார்த்த பிறகு இவரெல்லாம் குளித்து மேல வந்தார்கள் வந்து இப்பொழுது புராணம் சொல்லுகிறார்கள் அல்லவா என்ன சொன்னார் அண்ணல் எம்பெருமான் எங்க சொக்கநாதர் அருள் விளையாட்டு விளையாட்டும் ஆதிப்பண்ணவன் சிறப்பும் அவன் அவன் அருள் செய்தலா செய்த இயல்பு என்ன இயல்பு சித்தாந்தம் அவன் செய்கிற தொழிலுங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் இப்படி செய்தார் வளையல் விற்றார் மாமனாக வந்து வழக்கு அடைத்தார் கடிக்குறிக்கு உதவித்தார் வளையல் விற்றார் அதான் என்ன விளையாட்டு செய்கிறான் என்றெல்லாம் சொல்லி அவனுடைய பிராணம் அவனுடைய இயல்பு கூட பழம் பாதி சிறப்பும் பிடிக்கக்கூடாது உனக்கு என்னது முனிவர்களுக்கு எங்களில் எமக்கேலோ எம்பாவாய் அப்படி அதனாலதான் குரியான சம்பந்தர் திருமடங்களில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் தர்மயாதி குருமுக குஞ்ஞான பாட்டு அவர்களுக்கு எப்பொழுது சிந்தனை என்னன்னு கேட்டா நாம யார் எதுக்கு பிறந்தோம் நாம ஏன் இப்படி பிறந்துகிட்டே இருக்கணுமா பிறந்தனால என்ன கண்டம் சரி இந்த மாதிரி பிறந்த வரைக்கும் துன்பம் இருக்கு பிறவாம என்ன பண்றது அதுக்கு யார் தலைவன் அவனை எப்படி நம்ம அனுபவிக்கணும் எப்படி செய்யணும் அப்போ நாம் யார் பசு நாம ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறோம் பாசம் இதை நீங்கணும் அதுக்கெல்லாம் என்ன யாரை பிடிக்கணும் பதி எனவே பதி பசு பாசம் ஆகிய மூன்று குரலை பற்றித்தான் ஆராயணும் ஆராய்ச்சின்னு பண்ணா திருமணங்கள்ல இதை பண்ணணும் பாசங்களின் உண்மை சரி படிச்சது படிச்சுடக்கூடாது முடிவா என்ன தெரியணும் கற்றதனால் ஆய பயன்கள் படிச்சதனுடைய பயன் தெரியணும் என்ன அப்போ இந்த உலகப்பற்ற கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும் ஆய்ந்து அறிந்து காய்வார் சரி ஆய்ந்தறிந்து அவசியம் இல்ல படித்தது பயனை என்னன்னா போதுமே தவிர இன்னும் மேல படிக்கணும் படமொழி படிக்கணும் தென்மொழி படிக்கணும் இந்தி படிக்கணும் இது படிக்கணும் பழமொழி போலவராகணும் அப்படி ஆசை இருந்தேன்னா அதுவும் ஒரு ஆசைதான் அதுவும் ஒரு ஆசைதான் அப்ப கல்வி கற்பனவும் இனி அமையும் படித்தவங்களையும் எனக்கு தேவையில்லை நானும் படிக்கிறது நடிச்சுட்டேன் என்ன பண்றது ஒன்று இரண்டு மரத் தோய்வார் ஆண்டவன் வேறு தான் வேறு என்று இல்லாமல் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள்கூரை பெருமானை எண்ணி எண்ணி எண்ணி தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் பெருமானை உள்ளத்திலேயே வச்சுக்காங்க இதுதான் எங்கள் கமலையில் ஞான பிரகாசன்மை தொண்டர்களே எங்கள் தருமராதி எனக்கு இருக்கின்ற தொண்டர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இதுவரை கேட்ட செய்திகளின் தாரம்